ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு முதலாவது மனித சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு உலகின் மிக பெரிய இரும்பிலாள கோபுரம் டோக்கியோவில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காங்கோ மக்களாட்சி குடியரசு அதிகாரப்பூர்வமாக ஒரு கட்சி நாடாக மாறியது